நாட்டின் இணைய நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலுமேலு மலச்சிக்கல் நீங்க எளிய முறை கைப்படி அளவு உலர் திராட்சை தினம் உண்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்க விடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்